அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு மனைமாட்சி மங்களம் என்பங்கிறது மங்களம் என்பதிலிருந்து தான் சுமங்கலி என்ற சொல் வந்தது மங்களம் என்றால் ஆனந்தம் சுபம் என்று பொருள் பெண்ணுக்கு மற்றொரு பெயர் சுவாசினி என்பது அதாவது வாசினா வசிக்கிறாள் யாருன்னா சுவாசினா கடவுள் இவளிடத்தில் நன்றாக வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நம்ம பெண்களை எல்லாம் பராசக்தி ஸ்வரூபமாக பார்க்குறோம் லலிதா சகஸ்திர நாமத்தில் பார்க்குறோம் சுவாசினியை நமஹா சுவாசின் அர்ச்சன பிரீதாயை நமகா சுவாசினியாக இருப்பவள் அம்பாள் அந்த சுவாசினிகளை பூஜை பண்ணுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைபவளும் அம்பாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆக தர்மமே உருவான வாழ்க்கையை அவள் வாழ்கிறாள் அறமே வடிவெடுத்தவளாக அவள் விளங்குகிறாள் பெண்கள் தாய்மையின் சிறப்பை உணர வேண்டிய காலமாகிவிட்டது தாய்மையை சுமையாக தேவையற்ற விஷயமாக எண்ணத் தொடங்கிவிட்டார்கள் பெண்களும் படித்து வேலை பார்க்கச் செல்வதால் கடுமையான மன அழுத்தம் உளைச்சல்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறதுனால வாழ்க்கை சிக்கலாகி கொண்டிருக்கிறது என்பது நடைமுறை அனுபவ உண்மை சில நாடுகளில் மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன எத்தனை சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் ஜனங்கள் அதை மதிக்கணும் அதை மதித்து ஒரு ஒருத்தரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாதான் அது நீடித்து நிற்கும் நம்முடைய பாரத தேசம் புண்ணிய பூமி அவதார புருஷர்கள் தோன்றிய பூமியில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதன் மகிமையெல்லாம் உணராமல் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது இலக்கியங்களில் மட்டுமே உயர்ந்த வாழ்க்கை காணப்படுகிறது நடைமுறையில் குறைவாக கொண்டு வருகிறது கடவுள் இதனை மாற்றி அமைத்து மீண்டும் இலக்கியங்களுக்கு ஏற்ற இலக்கணங்களாக விளங்குவதற்கு அருள் புரியட்டும் என்று பிரார்த்திப்போம் புண்ணியம் இருந்தால்தான் அறத்தான் வரும் இன்பத்தை உணர முடியும் அறத்தான் வருவதே இன்பம்னார் இல்லையா அரண் வலியுறுத்தல சொன்னார் வீட்டிற்கு பெண் மட்டும் மகிமை இல்லை அந்நல்ல குழந்தைகள் பிறந்தாதான் அந்த வீட்டுக்கு இன்னும் சிறப்பு குழந்தை இருந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும் அதை முன்னிட்டு நேரம் குழந்தைகளை நல்ல வழிபடுத்துறதுலேயே நம்ம வாழ்க்கைக்கான மிக சிறப்பாக செல்லும் ஜெகவீரபாண்டியனாருடைய உரையிலிருந்து சில விஷயங்களை சிந்திப்போம் ஒரு பெண்ணுக்கு மனைமாற்றி மங்களம் மக்கட்பேரு நன்கலம் எப்படி சொல்கிறார் பாருங்க இதில் மங்களம் என்பது தாலியை இந்த தாலியை இயற்கை அழகும் செயற்கை அணியும் போல தக்க குணங்களும் மக்கட்பேரும் இந்த பாடலிலே இந்த குரட்பாவிலே நன்கு மருவி நான்மணிக்கடிகை அப்படிங்கிற ஒரு தமிழ் நூலில் நூற்றி பாடல் சொல்கிறது மனைக்கு விளக்கம் மடவார் மடவார்னா பெண்கள் மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதர் புலவர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ் சால் உணர்வு ரொம்ப அழகான பாடல் மனைக்கு விளக்கம் தருபவள் சிறந்த மனைவி மனைவிக்கு விளக்கம் சிறந்த மக்கள் அம்மக்களுக்கு விளக்கமாக அமைவது கல்வி கல்விக்கு விளக்கம் மெய்யுணர்வு தத்துவ ஞானம் என்று தொடர்ந்து வரும் நன்னறிகளுக்கு அடிப்படையானவர் மகளிர் ஆகவே பெண் இருந்தா தான் பெண்ணுக்கு அறிவு இருந்தால் தான் ஒழுக்கம் இருந்தால் தான் அவள் யாருக்கும் தெரியாமல் குழந்தைகளை சமூகத்திலே உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவாள் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு கேள்விப்படுறோம் இல்லையா அவள் அம்மாவுக்கு அந்த குணங்கள்லாம் தேவை ஒரு பெண்ணுக்கு அது ஒரு உயர்ந்த ஒரு நிறைவை தரும் செயல் என்பதில் ஐயமிருக்க முடியாது நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்றதாய் தொல்குடியின் மக்கட்பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட என்று திருகடுகம் அறுபத்தி நாலாவது சொல்கிறது நன்மையான விருந்தினரை பாதுகாத்தலால் கணவனுக்கு நட்பினலாம் நாள்தோறும் இல்லறத்தை வழுவாமல் காத்தலின் பெற்ற தாயாம் தன் பழைய குடும்பத்திற்குரிய மக்களை பெறுதலால் மனையாளாம் இம்மூன்று செயலும் கற்புடைய பெண் மேற்கொண்ட கடமைகளாம் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் நீதிநெறி விளக்கம் எண்பத்தி ஓராவது பாடல் சொல்லுகிறது கற்பு உடுத்து அன்பு முடித்து நான் மெய்ப்பூசி நற்குண நற்செய்கை பூண்டாட்கு மக்கட்பேரு என்பது ஓர் உண்டாயின் இல்லன்றே கொண்டார்க்குச் செய்தவம் பேரு கற்பாகிய ஆடையை அணிந்து அன்பாகிய மலர்களைச் சூடி நாணாகிய சந்தனத்தை நாணம் அதா வெட்கம் சந்தனத்தை உடலில் பூசி நல்ல பண்பும் நல்ல செய்கையும் அணிகலன்களாக கொண்ட மனையாளுக்கு மக்கட்பேறு என்று சொல்லத்தக்க ஒப்பில்லாத செல்வமும் இருக்குமே ஆனால் அவளை மனைவியாக கொண்ட கணவனுக்கு செய்யும் தவம் வேறொன்றும் இல்லை ஆக இல்லற வாழ்க்கையே தவம் தாய்மான்வர் சொன்னார் சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறை அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்று அற அருள் நெற்றியேல் வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையே இல்லறம் உயர்ந்ததா துறவரம் உயர்ந்ததாங்கிற கேள்விக்கு தாய்மான் சொல்கிறார் இந்த கடவுள் சாட்டையில் பம்பரத்தை ஆட்டுற மாதிரி உலகத்தை ஆட்டி படைக்கிறார் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து இறைவனுடைய அருளால் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கவலையெல்லாம் விட்டுவிட்டு அந்த இறைவன் காட்டுகின்ற அருள் செயலில் அதாவது திருக்குறள் போன்ற அறநெறிகள் வாயிலாக இறைவன் விளங்குகிறார் அத்தகைய இறைவன் காட்டுகிற வழியிலே வாழ்வோமையானால் வீட்டிலே இருந்து செய்யப்படும் அறமும் சரி வீட்டை துறந்து மேற்கொள்ளப்படுகின்ற அறமும் சரி இரண்டும் மேன்மையே ஆ எல்லாரும் வாழ்க்கையினுடைய தன்மையை உணர்ந்து வாழ்ந்தால் போரும் அது இல்லற இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததாங்கிறது முக்கியமில்லை கடவுளை சார்ந்திருந்து எந்த வாழ்க்கையை முறையாக மேற்கொண்டாலும் அது மேன்மையே என்றார் தாய்மானவர் இனிரெண்டு வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தவர் அவர் இல்லறத்திலும் இருந்தவர் துறவர வாழ்க்கையும் வாழ்ந்தவர் அவருடைய கருத்து எனவே இந்த அளவிலே இந்த குரட்பாவை நாம் ஓரளவு ஆராய்ச்சி செய்து பொருள் புரிந்து கொண்டு நிறைவு செய்கிறோம் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மக்கட்பேரு